ஒன்பது அபுரா ரீதியில் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தொழுகைக்கு இக்காமத் கூறப்பட்டுவிட்டால் கடமையான தொழுகையை தவிர வேறு தொழுகை கூடாது என்று நபி சல்லாஹும் அவர்கள் கூறினார்கள் ஏழு ஒன்று பூஜ்ஜியம்